காலத்திலே இல்ல அதனாலதான் இவா வந்து சாமி காரிக்கையை தான் கோட் பண்ணுவேன் காரிகை தான் இருக்கு அதுக்கு வாக்கப்பட்டிருக்கா அது எல்லாம் இருக்கு அதுக்கு வியானம் அதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா அந்த சூத்திரம் இல்லை ஆனா அதுக்கப்புறம் இப்போ கபில சூத்திரம்னு ரொம்ப கபில சூத்திரம் அதுக்கு விஜயானத்துக்கு விச்சிதமான பாஷன் ஒண்ணு இருக்கு ஆனா அந்த கபில சூத்திரம் அந்த விஜயான இப்ப இருக்கிறது அது கபில சூத்திரமான சந்தேகமா இருக்கு ஏன்னா அவலத்துல இந்த யாருமே கோட் பண்ணல இந்த கபில சூத்திரத்தை இப்ப இருக்க கபில சூத்திரத்தை அதை தவிர சில சித்தாந்த விரோதமும் இருக்கிறதாக சில பேர் அபிப்பிராயப்பட்ட அவரே சூத்திரத்தையும் மனித எழுதியிருக்காரு அப்படியே தீட்சிக்கிற காலத்தில் இந்த சூத்திரங்கள்லாம் வந்துருக்கலாம் அப்படியே தீட்சித்த கோட் பண்ணிருக்கேன் பிரதானத்தை அநேகாத்மக भवाति मृगा न असंहत प्रधान जगत कार्यूल्यम पात्र उपान पिमाली பிரபஞ்ச ரூபமாக மாறுதலை அடையக்கூடிய உபாதானமாக காரணமாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நிறவயகமாக இருக்கக்கூடிய வசு எந்த விதமான மாறுதலையும் அடைய முடியாது பிரதானத்தை நான் சாவயமாக அது பிரபஞ்சமாக பரிணமிக்க முடியும் பிரம்மங்கிறது ஏகமே வாக்கையும் நிறவயுகமாக இருக்கிறதுனால அது प्रपंचान प्रणमित्रष्ट जगकार पद प्रधानूम अब सा பாக்கியக்கார யோஜனம் இருக்க அசப்தம் அசப்தமாக இருப்பதால் பிரதானம் எதற்காரணமாக சொல்ல முடியாது அப்படின்னு அதாவது நீ சொல்ற படம் அசப்தம்னா என்னங்கற முகத்தை சொல்ல அசப்தம்னா இல்லாததுன்னு அர்த்தமாக சப்தம் இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை சப்தத்தினால சொல்லப்படாதது சப்தத்தினால சொல்லப்படாததுங்கிற அர்த்தமும் எடுத்துருக்காது பிரம்மம் கூட சப்தத்துக்கு பாக்கியம் இல்லை சப்தத்தினால சொல்லப்படாத இந்த வேதாந்தத்துல ஜாரணத்தை சொல்லக்கூடிய பதங்களால் சொல்லப்படாதது அசப்தம் இந்த இடத்துல அசப்தம் வேதாந்தத்துல ஜெகத்காரணத்தை குறிக்கக்கூடிய பதங்கள் இருக்கு இல்லையா அந்த பதங்களுக்கு அர்த்தம் ஆகாது ஆகாதது சதாதி சப்த அபாச்சியம் இது வந்து அர்த்தம் ஏதோ வாசல் இவர் சந்திங்கிற அந்த அர்த்தம் ஜகத்காரணத்தை குறிக்கக்கூடிய பதங்கள் வேதாந்தத்துல வரவே அந்த பதங்களுக்கு அர்த்தம் ஆகாது இதனால என்ன பிரதானம் ஜகத்காரணம் இல்லை அதற்காரணம் என்னதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அனுமானத்தினால இது கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அதனால ஸ்ருதி சொல்றத வச்சுட்டுதான் நாம போகணும் வச்சிருந்த பார்த்தா ஸ்ருதியில ஜகத்காரணம் அதனால பிரதானத்தை ஜகத்காரணமாக இருக்க முடியாது ஸ்ருதி சொல்லக்கூடிய ஜகத்காரணமும் நீ சொல்ற ஜாரணம் ஆனா ஜெகத்காரணத்தை போதிக்கக்கூடிய பதங்களுக்கு சத்துன்னு சொல்லியிருக்கு ஆத்மான்னு சொல்றது ஆத்மாவாயுத மேற்கேவாதி அதுல இருந்துதான் எல்லாத்திற்கு ஒரு இதுன்னு சொல்றது பிரம்மம்னு சொல்றது பிரம்மத்திலேருந்துதான் எல்லாம் இந்தாச்சின்னு சொல்றது அப்ப சத்து பிரம்மம் ஆத்மா இந்த சப்தங்கள்லாம் ஜெகத்காரணத்தை குறிக்கிறது ஜெகக்காரணுங்கிறது பிரதானம் தானே அப்ப இந்த வார இந்த பதங்களே நான் சொல்லக்கூடிய இந்த பிரதானத்தை கொடுக்கக்கூடிய படங்களாக சொல்லக்கூடிய படங்களாக இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த படங்கள் பிரதானத்தை குறிக்கிறது வாக்கியத்தையும் எடுத்து பார்க்கணும் அடுத்தபடியா அது பார்த்ததுன்னு வருது எடுத்துட்டா கொஞ்ச தூரம் போன உடனே சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இது ஆலோசனை சொல்ல முடியாது என்று தத்ஷதாம் ஒண்ணு சமோதமே அந்த சத்தானது ஆலோசனை நம்பி பார்ப்பார் இந்த மாதிரி நான் ஒரு வேதனை வாதி இருக்கேன் பகுவாக ஆகணும் பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணிந்ததாக மேலே சொல்றேன் அப்படின்னா ஸ்ருதி சொல்லக்கூடிய ஜெகத்காரணம் ஆலோசனை பண்ணக்கூடிய சக்தியோடு கூடினதாக இருக்கு அதாவது சேதனமாக இருக்கு நீ சொன்ன ஜெகத்காரணம் இந்த சக்தி உள்ளது இல்லை அது ஜடம் அதுக்காக கூடிய ஒரு சக்தி இல்லை இதனால என்ன தெரிகிறது இந்த ஸ்ருதியில சொல்லப்பட்ட சச்சப்தார்த்தம் ஜடம் அதனால என்ன தெரிகிறது சச்சப்தார்த்தம் தான் ஜெகத்காரணம் ஸ்ருதி சொன்ன ஜகத்காரணம் நீ சொன்ன சொல்ல ரு சொல்லவேங்கிறதுன பிரு கேட்டாருல அடுத்தியா ஜ காரணத்தை பத்தி சொல்லும்போது அது ஆலோசனை நம்பினதாக அதனால நீ சொன்ன ஜகத்காரணத்தை பத்தி திருப்பி இது வேற ஜெகத்காரணம் அதனால சேதனம் சொல்லணும் இப்படி கூட்டக்காரர் என்ன சொன்னார் பிரதான ஜெகத்காரணமே தள்ளி விட்டார் இந்த கூட்டத்துனால அப்ப ஜகத்காரண என்னது நான் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பிரம்மம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சொன்னால் என்னுடைய தத்துவ சமன்வயார் இருக்க அந்த தத்துவ சமன்வயாருங்கிறது தெரியாது அந்த பிரம்மத்தை பத்தி வேதாந்தம் தெரிவிக்கிறது ஜெகத்காரணமாகவும் அரசாங்கம் தெரிவிக்கிறதே தவிர பிரதானத்தை பற்றி எங்க பேச்சே இல்லை அதே சமயத்தில் ஜென்மாத்தியதான் சொல்லி பிரம்மத்திலே நான் லட்சணம் சொன்னேனே சில சர்வ பிரபஞ்சத்திலும் உற்பத்தி ஸ்திதி லயம் மூணுக்கும் காரணமாக இருக்குமோ அது பிரம்மன் சொல்லி லக்ஷணம் சொன்னமோ இந்த லக்னம் பிரம்மத்துக்குத்தான் வருவதே வேற எதுவுமே இல்லை அதனால இந்த பிரதானத்துல அதிவியாசி வருமேங்கிற கேள்விக்கும் இது ரெண்டுதான் எங்களோட சாங்க பரிகல்பிதம் அச்சேதனம் பிரதானம் ஜகத்காரணம் சத்தியம் வேதாந்தேஷு ஆசிரியம் இருக்காருக்கலாம் ஆனா வேதாந்தார்த்தத்தை நிரூபணம் பண்ண வந்து இப்ப அவன் வந்து வேதாந்த வாக்கியத்தான் சொல்ல வந்திருக்காங்க நீ சொல்றையே ஏதோ பிரம்மத்தை சொல்றதுன்னு அந்த வேதாந்த வாசியத்துல நான் சொல்றேன்னு கலந்திருக்கான் வேதாந்த வாக்கியத்துல நீ சொல்ற அர்த்தம் பொருந்தாரு ஜகத்காரணமாக நீ சொல்லூடிய அச்சேதனமான பிரதானத்தை வேதாந்தம் சொல்லுவதாக சொல்ல முடியாது காரணம் அசப்தம் இத வேதாந்தத்துல உன்னுடைய பிரதானத்தை சொல்லக்கூடிய சப்தமே கிடையாது அப்படி அப்படி அதை சொல்லக்கூடிய வாச்சகமான பதம் இருக்கு அப்ப கேட்டாங்க கசம் அசப்தத்துவம் தத் வாசக பதம் கிட்டே நீங்க என்ன சொல்ல முடியும் பிரதானங்கிற சப்தம் லாட்டத்தோடு சத்துங்கிற பதமே இருக்கே இது பிரதானத்தை தான் சொல்லுங்க அதாவது பார்க்கக்கூடிய ஆலோசனா சக்தியோடு கூடியதாக இருக்கு சைத்தன்ய சக்தியோடு கூடியதாக இருக்கு அதனால இவங்க வேற நீங்க சொல்றது வேற கதம் அர்த்த சொல்லும் அனுமானக்கான ஜாரணம் என்னது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதத்தான் ஸ்ருதி சொல்றது அர்த்தம் சொல்லப்படுறாரு ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லும் போது அவருடைய பூர்வோத்தர வாக்கியங்களை ஆலோசனம் பண்ணித்தான் ஸ்ருதி காத்தம் சொல்லணும் அப்படி சொல்லும் போது மேற்கொண்ட ஐக்ஷத்தை சொல்லியிருக்கிறதுனால ஈக்ஷணத்துக்கு யோகியமான ஒரு பதார்த்தம் தான் சச்சப்தனால நீங்க அப்படி பார்க்கறதுக்கு உன்னுடைய வாதம் அடிப்பட்டு போகுது இது ஸ்ருதியில காரணமாகவும் ஸ்ருதிக்கு வரலை இந்த சூத்திரத்துல ஈக்ஷேர நான் சப்தாது சூத்திரம் போட்டுக்கலாம் ஆனா அப்படி போடலை பாஷக்காரர் அப்படி வியாக்கியானம் அணிக்கார் சூத்திரங்க ரெண்டு வாக்கியமாக பிரிச்சார் தான் காரணம் இல்லை அதுக்கு காரணம் அசப்தம் அசப்தம் அதற்கு வேதாந்திர சொல்லவே இல்லை வேதாந்திரத்தை பத்தி சொல்லப்போ அதற்கு பேசவே இல்லை அதனால நீ சொல்றதும் இல்லை எதற்காரணத்தை பத்தி சரியாக தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்தம் தான் பிரமாணம் அனுமானத்தினால முடியாது அதனால நீ சொல்றது இல்லை அசப்தம் சப்ததே இல்ல அத பத்தி பேசவே இல்லை வேதாந்த அதுக்கு மேல ஈக்கத்தையே தனி நீ சொன்னது சரியில்லைன்னு அதுக்கு மேல அவன் ஆட்சேபிக்கிறான் வேதாந்தத்துல என்னுடைய பிரதானத்தை பத்தி சொல்லலேங்கிறது தப்பு பிரதான சப்தத்தினால சொல்லாட்டாலும் வேற சப்தங்கள்லாம் இருக்கு அதை சொல்லிருக்கு சொன்னால் நீ சொன்ன அது அர்த்தம் இல்ல அந்த சப்தத்துக்கு அதை சொல்றதுக்காக ரெண்டா போ சில பேர் என்ன இது ஆச்சாரியார் சொன்ன பொருத்தவர்கள் என்ன பண்றாங்க இங்க அசப்தம்னு அவர் சூத்தக்காரர் போட்டிருக்கா அசப்தார்த்தம் போட தெரியாத அவருக்கு அப்படின்னு வச்சிருந்து இதையே ஒரு சாத்திய நிர்தேசமாக வச்சிருக்காரு அசப்தம்னா பிரதானம் பிரதானமானது ஜாரணம் இல்லை ஜகத்காரணம் இந்த சேதுவுக்கும் சாத்தியத்துக்கும் சரியானபடி பொருத்தி வரமாட்டேங்கிறது எப்படின்னு கேட்ட பிரதானம் ஜகத்காரணம் இல்லை ஏன் கேட்ட பிரதானத்துல உள்ள ஒரு வைகல்யத்தை சொல்லணும் நீங்க இப்படி இருந்திருக்கனால அது ஜெகத் காரணம் இல்லை ஆனால் இது பார்க்கிறதுக்கு ஈக்க தேகன்னு சொன்னதுனால ஆலோசனை செய்வதால் பிரதானம் ஜெகத்காரணம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சுத்தி உலக்கிய கொண்டு வர வேண்டியிருக்கு அதாவது ஜெகத்காரணம் ஆலோசிக்கக்கூடிய சக்தியோடு கூடி இருப்பதால் பிரதானத்துக்கு அந்த சக்தி இல்லாததால் அது ஜெகத்காரணம் இல்லை இந்த ஈக்கதேகிறத சுற்றி உலக்கி ஒரு காரணமாக சொல்ல வேண்டியிருக்கு ஆச்சாரியர்கள் பார்த்தா ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு வேதாந்தத்துல பிரகாணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சப்தமும் இல்லை இங்கே மாத்திரம் இல்லை வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தான் இது மேலே கூட ஆனுமானிகாரத்தை அவ்யஸ்தம் மகத்துவ புருஷம் இதெல்லாமும் அவளுடைய சப்தங்கள்லாம் வருது அவளுடைய சப்தங்கள் வந்தாலும் அர்த்தம் வேற நீ சொல்ற அர்த்தம் இது எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போ அது எல்லாத்துக்கும் மூலமாக முதல்ல தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு அவ சொல்ற விஷயம் வேதாந்தத்துக்கு வரல வேதாந்தத்துல அது சொல்லப்படலை அதனால அசப்தத்துவமும் நீ ஒன்று சாத்தியம் அதை கொண்டு அது ஜெகத்காரணம் இல்லை அதனால அசப்தம்ங்கிறத நீ முதல்ல சுழத்துவாக வச்சுங்க நான் கரத்துனால பிரதானம் ஜெகத்காரணம் இல்லைன்னு பிரதிஜையை கொண்டு வந்தார் அதுதான் உபர்ஸ்தமா இருக்கேன் அதை சொல்லிட்டு அசப்தம் முதல்ல இதை பத்தி இங்க பேச்சே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அசப்தத்துவத்தை சாதகமாக ஈக்கதேகே அப்படிங்கிற இதை யோஜனை நேரடியா இந்த சூத்திரத்தை யோஜனம் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த நாங்கிறது அதிகமாறுது இப்படி கூட சொல்லலாம் பிரதானம் மிக காரணம் இல்லை ஏன்னா அதை எந்த சப்தமும் ஸ்ருதியில சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அசப்தம் சீக்ஷே அப்படின்னு சொல்லலாம் ஆனா நன்னு ஒரு பதம் இருக்கு ந அசப்தம்ங்கிறத இந்த அசப்தங்கிறதும் நாவலையும் சேர்த்து விட்டுண்டோம்னா பெரிய அனர்த்தம் ஏற்படுவது அசப்தம் இல்லை அப்படின்னா சப்தவர்க அசப்தம் ந அசப்தம்ங்கற ரெண்டையும் நம்ம அனுமதி பண்ணினோம்னா என்ன ஆயிடுறதுன்னா அசப்தம்னா ஒரு சப்தத்தினாலையும் சொல்லப்படாதது ந அசப்தம்னு சொன்னா சப்தத்தினாலும் சொல்லப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம் வந்துடும் அதனால் மேவையும் அசப்தத்தையும் சேர்க்கப்படாது மேங்கிறத தனியாக தெரிஞ்சு வரும் நான்ங்கிறதுக்காக நீ சொன்னது இல்லை அப்படின்னு அதுக்கு மேலே அசப்தம் அதுக்கு மேலே ஈக்கதேசே அப்படின்னு ஹேதுவுக்கு மேலே ஹேது சாதக ஹேதுவாக இதை யோஜனை பண்ணிட்டு போயிருக்கார் ஆச்சாரியர் அந்த காரணத்தினால தான் அசப்துறத பஞ்சம் நிமித்தமாக ஆச்சாரியா வியாட்சிங்க அவாஷ் வேற சார் அவருக்கு வேற என்ன அவன் ஆ சப்தம்னு சேத்தம்ட்டா அவள் பிரம்மத்தை விசேஷமாக வச்சுட்டு பிரம்மங்கிறது சப்தத்தினால அவாச்சியம்னு சொல்ற அளவு இல்லையோ அது கிடையாதுன்னு சொல்றதுக்காக இந்த அஜித்தம் சொன்னதுனால அதுக்கு என்ன சம்பந்தம் சேத்தத்தை சாத்தி என்ன சம்பந்தம் தெரியல இப்படி கொண்டு போயிருக்கோம்